வணக்கம் பதினாறு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபது நற்றினை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் தின வாழ்த்துக்களுடன் நற்றினையின் பொது குவியலுக்காக மணக்கால் நாராயணதாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று உலக கட்டிடக்கலை தினம் அக்டோபர் மாதத்தின் முதலாவது திங்கக்கிழமை அன்று அனுசரிக்கப்படுகிறது இரண்டு உலக ஆரோக்கிய தினம் ஏப்ரல் ஏழாம் தேதி அன்று கடைபிடிக்கப்படுகிறது மூன்று இந்திய நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இயற்றப்பட்டது இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் இந்திய நாட்டிலேயே முதல் முறையாக எந்த ரயில் நிலையத்தில் காற்றிலிருந்து தண்ணீர் உற்பத்தி செய்யும் கருவி நிறுவப்பட்டிருக்கிறது இரண்டு இந்திய ரயில் பாதுகாப்பு படையின் ரயில்வே புரொடக்ஷன் போர்ஸ் புதிய பெயர் என்ன மூன்று சர்வதேச தாய்மொழி தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நன்றி மீண்டும் சந்திப்போம்